அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அற அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற நீந்தலரிது இந்த குரல்ல கடவுளுடைய இலக்கணத்தை பார்த்திருக்கிறோம் அறக்கடலாகிய அந்தணன் என்று ஆண்டவனுக்கு விளக்கம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அறக்கடலாக இறைவன் விளங்குகிறான் அந்த இறைவன் வேதாந்த சாஸ்திரங்கள் அதன் வாயிலாக அதில் சொல்லப்பட்டிருக்கிற இலக்கணங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளப்படுகிறான் ஆக இறைவன் இருக்கிறான் என்பதற்கு ரிஷிகளுடைய வாக்கியங்கள் தான் ஆதாரம் பிரமாணம் பிரமாணம்னா அறிவை தரும் கருவியின் அர்த்தம் அவர்களுடைய சொற்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அவர்கள் எப்படி ஒரு சயின்டிஸ்ட் அவரோட ஃபீல்டில் ரிசர்ச் பண்ணி அவர் சொல்கிறத நாம் ஏற்றுக்கிறோமோ அப்படி ரிஷிகள் தவம் செய்து அந்த தவத்தின் மூலம் சொல்லியிருக்கிற கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் எல்லாமே மன நிம்மதிக்காகத்தான் இந்த பௌத்திக விஜானிகளெல்லாம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் நம்ம உடம்ப இப்படி இன்னும் வசதியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பெரும்பாலும் இருப்பதாக காண்கிறோம் அவரை நம்ம உலகத்தோட தொடர்பு கொள்வது இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இப்போ இந்த வாட்ஸ்அப்லேயே நம்ம பேசுகிறதெல்லாம் அதுக்கு உபயோகமாகத்தான் இருக்கு ஆனால் மன அமைதிங்கிறது தனி விஷயமாகவே நமக்கு தெரிகிறதுன்னு எல்லாேருக்கும் தெரியும் அந்த ரிஷிகளுடைய வாக்கியங்கள் வேதாந்த சாஸ்திரமாக இருக்கிறது அந்த வேதாந்தத்திலே அறியப்படுகின்றவன் அந்தணனாக ஆண்டவன் இருக்கிறான் அந்தணன் என்பது ஆண்டவனுக்கு ஒரு பெயர் வேதாந்தத்தின் மூலம் அறியப்படுகின்றவன் அவன் அறக்கடலாக இருக்கிறான் அவனை வழிபடுகின்ற முறை என்ன அறத்தை கடைப்பிடிப்பது தான் அவனை வழிபடுகின்ற முறை இதை நாம் பார்த்துட்டோம் காலையிலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் இறந்து போகிற வரைக்கும் இறந்ததுக்கு பிறகு கூட இந்த உடம்புக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கூட அற வழியிலே வாழக்கூடிய நம்முடைய அடுத்த தலைமுறையினர் செய்யணுங்கிறது நம்முடைய ஒரு காலங்காலமாக இருந்து வருகிற ஒரு நம்பிக்கை செயல்கள் இன்றைய அறிவியல் வேக உலகிலே அதை மறுக்கலாம் எல்லாரும் புலநின்ப நாட்டம் உடையவர்களாக இருக்கிறதுனால அவர்களுக்கு இதை தவிர வேறு வகையிலே மன அமைதி கிடைக்கிறதோ என்னவோ தெரியாது ஆகவே அவர்கள் இவற்றையெல்லாம் பெரும்பாலும் புறக்கணிக்கிறதை இந்த காலத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் ஆனால் நம்ம படிக்கிறோம் நம்ம திருக்குறள்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோங்கிறது நமக்கு முக்கியம் அறத்தை கடைப்பிடித்தல் தான் அற அந்தணன் தாழ் சேர்தல் இங்கே எதிர்மறையில் சொல்லியிருக்கார் அறத்தை கடைப்பிடிக்கலன்னா அறக்கடலாக விளங்குகின்ற ஆண்டவனுடைய திருவடிகளை போற்றுவது என்பது அறவாழ்க்கையை மேற்கொள்றதாம் எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் இவற்றையிலெல்லாம் ஒரு நெறிமுறையோடு இருக்கணும் அதுதான் அறம்னு பேர் அது தனி மனித அறம் சமூக அறம் எல்லாம் நிறைய அளவில் இருக்கிறது நான் அரண் வலியுறுத்தலில் சொல்கிறேன்னு திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறேன் அங்கே சொல்வதற்கு நான் திட்டமிடுகிறேன் அப்படி சேர்ந்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் பிறாழி நீந்தல் அரிது பிறாழின்னு சொன்னால் இங்கே பிறங்கிற சொல் பொருளையும் இன்பத்தையும் குறிக்கிறது பொருளும் இன்பம் அறத்தை கடைப்பிடித்தா குடும்ப வாழ்க்கையை சமாளிக்கிறது ரொம்ப சுலபம் அழகாக நடத்தி விடலாம் தர்மத்தை கடைப்பிடிச்சிட்டா மற்ற காரியத்தையெல்லாம் நாம் அநாயாசமாக ஹேண்டில் பண்ணலாம் பிறருடைய வெறுப்பு வெறுப்புகளையெல்லாம் நம்ம கையாளுவது ரொம்ப சுலபமாகிடும் நம்மளை சுற்றி நிறைய பெரும்பாலும் சாஸ்திரத்தை படிக்காத உலகியல் கல்வி படிச்சிருப்பாங்களே தவிர மன அமைதிக்கு வேண்டி படித்த கல்வியுடைய மக்கள் நம்மளை சுற்றி யாருமே இல்லை அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் எந்த நாட்டில் அப்படி சிறப்போடு இருந்திருக்கோ அது நம்ம இழந்துட்டோங்கிறது தான் பெரிய வருத்தமாக இருக்குது அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை இப்போ படிப்போம் நாம் செயல்படுத்துவோம்